ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தனுடைய பெருமைகளை புராணங்கள் மூலமாக பார்த்துன்னு வரும் அதில் இந்த ஸ்ராத்தினுடைய பெருமையை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியாருடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும் பீஷ்மாச்சாரியால் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல அவருக்கு சந்ததிகள் கிடையாது மேலும் குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல் அவர் பிறந்ததிலிருந்தே அவருக்கு அவ்வளவு சிக்கல் இன்றைக்கி உலகத்தில் நாம் குடும்பத்தில் அனுபவிக்கிற சிக்கல்களை வச்சு பார்க்கும்பொழுது பீஷ்மாச்சாரியாளுக்கும் நாம் இன்றைக்கி இப்போ அனுபவிச்சுருந்த கருத்துக்கும் பார்க்கும்பொழுது நம்மளோடதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவ்வளவு சிக்கல் வந்தது அவருக்கு ஆனாலும் அவருக்கு வியாதியினால் படுத்த படுக்கையாக ஆகலை அவருக்கு சிக்கல் வரல மன உறுதிக்கு அவருக்கு பஞ்சம் தான் எப்போ நினைக்கிறோமோ அப்போ காலமாகணுங்கிற அளவில் அவர் வரத்தை அடைஞ்சார் நாலு தலைமுறை பார்த்தார் அவர் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு பார்க்குறோம் அவருடைய சரித்திரத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தி கிடைச்சது எதனால் அப்படின்னா பித்தர்க்களுடைய அனுகிரகத்தினாலே தான் அப்படின்னு மகாபாரதம் நமக்கு காட்டுறது அவருடைய சரித்திரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் எங்கெங்கெல்லாம் அவருக்கு பித்தர்களை அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோமானால் பல இடங்களில் அவருக்கு பித்திருக்கள் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா பித்திருக்களுக்கு அப்படி செய்திருக்கார் பீஷ்மாச்சாரியார் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் கூட பிரம்மச்சாரி தானே இனி அவனுக்கு குழந்தையா குட்டியா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு அஸ்ரத்த வரலை அவருக்கு ஸ்ராத்தத்தில் தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டியதை நன்னாக செய்தார்னு மகாபாரதத்தில் வியாசாச்சாரியால் காம்பிக்கிறார் அவர் ஸ்ராத்தம் தகப்பனாருக்கு எப்படி செய்வார்னால் ஸ்ராத்தம் எப்படி செய்யணும் அப்படின்னா பஞ்சலோகம் கொடுத்து பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பஞ்சலோகம்னா வெள்ளி தங்கம் வெங்கலம் பித்தல, செம்பு இது அஞ்சும் சேரணும் ஸ்ராத்தத்தில் இந்த அஞ்சு உலோகங்கள்லேயும் ஏதோ பாத்திரமாகவோ கிண்ணமாகவோ காசாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பித்தர்களுக்கு கொடுத்து செய்யணும் பீஷ்மாச்சாரியால் எப்படி சிராதம் பண்ணினார்னால் பிராம் வெ வெளியில் கவச்சம் போட்டு ஸ்ராத்தம் பண்ணினார்னு வருது மகாபாரதத்தில் அவ்வளவு ஸ்ரத்தையாக அந்த ஸ்ராத்தத்தை அவர் பண்ணினார் அவருடைய சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா மகாபாரதத்தில் சந்தனோன்னு ஒரு ராஜா மகாபாரதத்தில் பிரசித்தி பெற்ற நிறையா ராஜாக்கள்ல இவரும் ஒருத்தர் ரொம்ப நல்லவன் அவன் ஒரு பொ கல்யாணம் பண்ணிண்டார் சந்தனம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டார் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பிரியமாக இருந்துன்னு வந்தார் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது குழந்தை பிறக்க பிறக்க அந்த குழந்தையை கொண்டு போய் கெங்கையில் போட்டுட்டே இருக்கான் இதை அவரால் கேட்க முடியல சந்தனவினால ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க பொழுதே அந்த அம்மா கேட்டிருக்கா என்னென்னா நான் என்ன செய்தாலும் ஏன் செய்கிறேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டான் அதை அவர் சரின்னு கொடுத்தார் அந்த அம்மாவின் மேலே உள்ள ஆசைனால் அதனால் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண் குழந்தை பிறக்கிறது பிறக்க பிறக்க அந்த அம்மா கொண்டு போய் கெங்கையில் போட்டுகிட்டே இருக்கா அவருக்கு சொல்ல முடியல அந்த அம்ம்கிட்டையும் கேட்க முடியல பத்தினிக்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டோம் அப்படியே ஏழு குழந்த பிறந்தது எட்டாவதாக ஒரு குழந்த பிறந்தது அவருக்கு தாங்கல்ல இதையும் விடப்படாது அப்படின்னுட்டு அவள்கிட்ட சொன்னார் இந்த குழந்தையும் நீ இங்கே இங்கேயில் போட போறியா அப்படின்னு கேட்டார் வேதனையோடு அந்த அம்மா பார்த்த அவருக்கு கோபம் வந்துருட்டும் நீ இந்த குழந்தை கெங்கேயில போடப்படாது அப்படின்னு சத்தம் போட்ட அந்த அம்மா நான் போட மாட்டேன்னு சொன்னான் இந்த குழந்தையை நான் போட மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுன்டே சொல்லிவிட்டு இந்த குழந்தை தான் உன்னுடைய வம்சமாக இருக்கும் இந்த குழந்த உன்னுடைய வம்சத்துக்கு நிறையா காரியங்களை இந்த குழந்தை செய்வான்னு அந்த அம்மா சொல்லி அந்த குழந்தைய கொடுத்துவிட்டான் கொடுத்துட்டு நான் போகிறேன்னு கிளம்பி நான் அந்த அம்மா நீ எங்கே போகிறே அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா தன் முன்வினையை அந்த அம்மா சொல்கிற நான் தான் கங்கா நான் ஒரு வசிஷ்டர்ன்னு ஒரு நான் ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டேன் அந்த சாபத்தினால நான் இங்கே வந்து இருக்கும்படியாக நேர்ந்தது எனக்கு பிறந்த குழந்தைகள் எட்டு பேரும் வசுக்கள்னு பேர் தேவலோகத்தில் அஷ்ட வசுக்கள்னு இருக்கா அவர்களும் ஒரு சாபத்தினாலே இங்கே வந்து பிறக்கும்படியாக நேர்ந்தது அந்த வசிஷ்டருடைய சாபம் என்னென்னா நீ பூலோகத்தில் போய் இருப்பே உனக்கு இந்த வசுக்கள் எட்டு பேரும் உனக்கு குழந்தையாக பிறப்பான்னு ஷாப்பம் விட்டுவிட்டார் அப்போது வசுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டது என்னென்னா நாங்கள் பூலோகத்தில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை கிடையாது ஆகையினாலே நாங்கள்லாம் பிறந்த உடனேயே எங்களை நீ கெங்கையில் போட்டுவிடுன்னு அவள் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுன என்னிட கேட்டு கேட்டுன்றதுனாலே நான் அந்த குழந்தைகளை போட்டுட்டே வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இந்த குழந்த உன்னுடைய வம்ச விரத்தியாக அமையும்னு சொல்லிட்டோ அந்த அம்மா கிளம்பி கங்கைகளை இறங்கிட்ட அந்த அம்மா அந்த குழந்தைய பிரியமாக சந்தோனம் எடுத்துன்னு வந்து அவருக்கு கங்கா புத்திரன்னு பேர் வச்சார் கங்கா புத்திரன்னு பேர் வச்சு பிரியமாக வளர்த்துன்னு வர்றார் அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் விவரமாக வந்த பிறகு அவருக்கு பத்னி இல்லை ஆகையினாலே பத்னிங்கிறவள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா நம் மனசில் உள்ளதை யார்கிட்ட சொல்ல முடியும் மனசில் ஏதோ வேதனையோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் முத முதல்ல நாம் யார்கிட்ட சொல்லணும்னு நினைப்போம் அப்படின்னா பத்னிக்கிட்ட தான் சொல்லணும்னு நினப்போம் ஏன்னா நம்ம தேகத்தில் பாதி மனைவி அவர்கிட்ட மனசில் மனசை விட்டு பேசலாம் பேசினா வேதனை போகும் ஆனால் சந்தனவுக்கு பத்னி இல்லை அந்த வேதனை அவரை கொள்ளு கொள்ளுன்னு கொள்வது அவருக்கு அவளை மறக்கவே முடியல பத்தினிய ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே திரியிற ரசத்தை எடுத்துட்டு அப்படியே போகிறது அங்கங்கே போகிறது கங்கை கரையில் போய் அவளை பார்த்த இடங்கள்லலாம் அப்படியே பார்க்கறது போகிறது வர்றதுன்னு அப்படியே தெரிஞ்சுட்டுருக்க அப்போது அப்படியே கங்கை கரையில் அப்படியே போயின்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு பொழுது அங்கே ஒரு ஒரு பொண்ணை பார்க்குற அவள் செம்படவ பெண் அவள் அந்த பெண்ணை பார்த்தா இவருக்கு அந்த பழைய மனைவியினுடைய ஞாபகம் வந்தது அவள் மாதிரியே இருந்தா இவ அப்படின்னு அவள்கிட்ட போய் கிட்டக்க பேசினார் நீ யார் உனக்கு கல்யாணம் ஆகிடுதா என்னன்னு விசாரித்த இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ன உடனே உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்ட உடனே அவள் தன்னுடைய தகப்பனாருக்கிட்ட கூட்டினு போனால் அந்த பொண்ணும் கூட்டினு போய் தகப்பனார்கிட்ட விட்டா அவர் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டான் ராஜா அப்போது நீ யாருன்னு கேட்டான் அப்போது சொன்னால் நான் சந்தனூன்னு பேர் நான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் யோஜனை பண்ணிவிட்டு அவன் பேச ஆரம்பித்தான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்